नमो वेदांत वेद्याय சச்சிதானய கிருஷ்ணய க்ளிஷ்டிணே நமோ வேதாந்தியாட்சிணே கிருஷ்ணாயலோக்கி ர ஜாஸ்க்கம் வந்தே சமயம் முனசிரமூர் புருஷோத்தமசிரே நோசிரநவனியத்தை ஜன்மஜராஷூலுணோ மகான் அருத்தஸ்வஸ்வாசோம் எல்லோருக்கும் பகவான் மகாவிஷ்ணு பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணட்டும் பிராத்தன பண்றேன் கடைசியா நாம பார்த்திருமம் குணுபாஸூல குணபிருத்துங்கிறது படிக்கணும்னு நினைக்கிறேன் ஸ்தூல வரைக்கும் படிச்சிருக்கோம் குணபிருத்து அப்படின்னு சொன்னால் சத்வரஜ்தமசாம் சிருஷ்டிஸ்திதி லயகர்மசு அதிஷ்டிருத் குணபிருத்து பாஷ்யம் சத்வர தமசாம் சிருஷ்டி ஸ்திதி லயகர்ம லயகர்மசு அதிஷ்டா திருத்வாத் குணபிருத்து குணங்களை தாங்குறவர்னு அர்த்தம் குணானு பிபர்த்தி இது குணபி குணபிருத் அப்படி சொல்லுவோம் குணங்களையெல்லாம் தாங்குகின்ற காரணத்தினால் குணபிருத்து வியாக்கியான காரர் சொல்கிறார் நம்ம எல்லாரும் நம்மளோட குணத்தோடு நம்மளை சேர்த்துன்னு இருக்கோமோ இல்லையோ நம்மளை வந்து நான் இப்போ ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கேங்கிறோம் படபடப்பாக இருக்கேன்னு சொல்லிக்கிறோம் அப்புறம் சில சமயம் என்ன சொல்கிறோம் ரொம்ப டல்லாக இருக்கேங்கிறோம் நான் டல்லாக இருக்கேன்னா உடம்பு மனசு டல்லாக இருக்கா நான் படபடப்பாக இருக்கேனா ஸ்ட்ரெஸ்ஸ்டாக இருக்கேனா இல்லை என் மனசு உடம்பெல்லாம் சேர்ந்து அப்படி இருக்கா குறிப்பாக மனசு நான் ரொம்ப இப்போ அமைதியாக தெளிவாக இருக்கேங்கிறோம் அப்போ மனஸ் உடம்பாக மனசா மனசா இல்லை நானாக சாஸ்திரப்படி இதோட இணைச்சுருக்கிறதா நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துலேயும் மாயையோட குணத்தோட இணைச்சித்தானே பகவானை பார்க்குறோம் மாயையில் தானே இந்த மூணு குணங்கள் இருக்குது தத்துவபோதத்துல எல்லாம் படிச்சுருக்கோம் பிரம்மாஸ்ரயா சத்வரஜஸ்தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி பிரம்மத்தைச் சார்ந்திருந்து சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்ற மூன்று குணமுடைய மாயை இருக்கிறது பிரம்மன் நிற்குணமான பிரம்மனிடத்தில் சகுணமான திரிகுணாத்மகமான இந்த மாயை இருக்குது அதனால தான் நிறைய அதில் தான் சத்குணங்கள் துர்குணங்கள் சத்வப்பிரதானமான குணங்கள்லாம் சத்குணங்கள் ரஜப்பிரதானமான தமப்பிரதானமான குணங்கள் எல்லாம் துர்குணங்கள் அப்படின்னு சொல்கிறோம் கலந்தது இருக்குது நல்லது கெட்டது கலந்து ரஜஸ்ஸுன்னு சொல்லுவோம் தமஸ்னால் ரொம்ப மோசமான குணங்கள் இதெல்லாம் தாங்கி பிடிக்கிறது யார் நம்ம தான் சொல்கிறோம் நான் அஹம் சத்வகுணோஸ்மி அகம் ரஜோகுணோஸ்மி தமோ குணோஸ்மி நம்மளை சொல்லிப்போம் சத்வகுணோஸ்மி பக்கத்தில் இருக்கிறனால அவன் ரஜோகுணோஸ்மி தமோகுணா தமோகுணம் இவன் தமோகுணத்தை உடையவனாக இருக்கிறான் தமோ குணவான் உடையவனாக இருக்கிறான்னு சொல்கிற போதே தெளிவு இருக்கணும் தமோ குணிங்கிறது வேறு தமோ நான் தமோ இருக்கேனா தமோ உடையவனாக இருக்கேனா யோசித்து பார்த்தா நான் தமோகுணியும் இல்லை தமோகுணத்தை உடையவனாகவும் இல்லை இதுதான் நமக்கு சாஸ்திரம் அத்வைத சித்தாந்தம் உபதேசம் பண்ணுறது தொம் குணரஹிதா அப்படிங்கிறது பகவானும் குணரஹிதன் ஆனால் மாயினால் அவன் குணத்தை மாயையே மாயைக்கு அனுகிரகம் பண்ணுறதுனால அவன் குணபிருத் அப்படின்னு சொல்லப்படுகிறான் அதான் சொல்கிறார் சத்வரஜ்தமசாம் சிருஷ்டிஸ்திதி லய கர்மசு அதிஷ்டா ரஜஸ்ஸு வந்து சிருஷ்டிக்கிறது அதாவது மாயாவில் இருக்கக்கூடிய ரஜோகுண அம்சந்தான் சிருஷ்டிகர்த்தா சத்துவகுண அம்சந்தான் ஸ்திதிகர்த்தா சிருஷ்டிகர்த்தா பிரம்மதேவஹா ஸ்திதிகர்த்தா விஷ்ணு தேவஹா லயகர்த்தா ருத்ரஹா இந்த மூணுக்குமே மூணுக்குமே அதிர்ஷ்டாதாவாக இருக்கிறது யார் சுத்த சைதன்யம் ஆகவே குணத்தை தாங்குகிறது குண ந நிர்குணம் குணபோக்திருச்ச சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபிருச்ச இதெல்லாம் கீதையில் பதிமூணாவது அத்தியாயத்தில் பன்னெண்டாவது ஸ்லோகத்துலேருந்து தொடங்கி ஞேயம்னு சொல்கிறார் இல்லையா பன்னெண்டுலேருந்து பதினெட்டு வரைக்கும் இருக்குது பதினெட்டு பதினேழு வரைக்கும் பதினெட்டு எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணுறார் ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஞானம் ஜேயம் ஞானகம்யம் ஹி ஹிருதி சர்வசவிஷ்டிதம் அதெல்லாம் பார்த்து இதோட ஒப்பிட்டு பார்க்கலாம் அஹகுணிருத் அங்க கடைசிய இஷேத்திரம் ததாஜானம் ஜேயம் சோக்தம் சமாசத்த மத் பக்த ஏதத் விஜய்ஞாய மத்பாவாயோபல்பத்தை மத்பாவாயோபத்தியத்தே பதினெட்டாவது ஸ்லோகம் பதிமூணாவது அத்தியாயம் பன்னெண்டாவது ஸ்லோகத்திலேருந்து பதினெட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் அதில் ரொம்ப முக்கியமாக பதினேழோடு முடிஞ்சுடுறது இந்த டாபிக் அதில் இதெல்லாம் அத்தியாரோப அபவாதம் அதாவது பகவானை குணத்தோடு பார்க்கறது அப்புறம் குணம் இல்லாமல் பார்க்கறது குணத்தை சகுணா நிர்குணா அதனால் சத்வரஜஸ்தமோ குணங்களில் இருக்கக்கூடிய சிருஷ்டிஸ்தியிலேய கர்மங்களில் அதுக்கு ஆதாரமாக இருக்காரு என்ன மாயை ஜடம் ஜடமான மாயை பிரம்மத்தோட அனுகிரகம் இல்லாமல் விவகாரம் பண்ண முடியாது ஆனால் பிரம்மன் நிர்வீக்காரம் நிர்விகான பிரமாண பிரம்மன் சவிகாரமான மாயா மாயாசக்திக்கு அனுகிரகம் பண்ணுறதுனால தான் மாயாசக்தி இந்த சிருஷ்டிஸ்தியிலேய கர்மங்களுக்கு காரணமான சத்வரஜஸ்தமோ குணங்களை செயல்படுத்துறது ஆகையினால குணபிருத்து அப்படின்னு உபதேசம் பண்ணினார் வியாக்கியானம் பார்த்துட்டோம் இனி அடுத்தது அடுத்த நாம என்ன குணபிர்து நிர்குணகா நிர்குணாக்கு அர்த்தம் வண அபாணோச்சு வண அபாண வரமலியூட் ஆங்கிள்ம பாரிதீ பா குணங்களுக்கு ஆதாரமாக இருந்தாலும் அசக்தம்னு சொல்லியிருக்குன்னு சொன்னேன் எங்க அசக்தம் குணபோக்திருச்ச சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய குண விவர்ஜிதம் அசக்தம் அசக்தம்னா எதுலேயும் ஒற்றதில்லை அசக்தம் சர்வபு நெர்குணம் குணபோக்திருச்சை இதை நான் கம்பேர் பண்ணிகிட்டே வரேன் ஆக வஸ்துதா குண அபாவாத் உண்மையிலேயே அதுக்குணம் கிடையாது மெய்பொருள் காண்பது அறிவுங்கிறது சில சில பேருடைய அபிப்பிராயம் அப்படி இல்லை தீயகுணம் நற்குணம் இரண்டும் அற்றவர் நற்குணங்கள் சத்துவகுணத்தினுடைய காரியம் தீயகுணங்கள் தமோகுணம் ரெண்டும் கலந்திருப்பது ரஜோகுணம் ஆக தெய்வீ சம்பத் ஆசுரி சம்பத் ரெண்டும் கலந்துருக்கு அதுதான் நம்ம சொல்கிறோம் குண நாடி குற்றமும் நாடி இந்த உண்மையை புரிஞ்சுட்டால் நம்மளை பகவானோடு நம்மளை இணைச்சுட்டு நம்ம ஆனந்தமாக இருக்கலாம் ஆ நற்குணா யாரையும் பிரைஸ் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை யாரையும் க்ரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை புகழறத்துக்கோ இகழறதுக்கோ இல்லை புகழ்ச்சி இகழ்ச்சி எல்லாம் மாயையைச் சார்ந்தது புகழ்ச்சியும் உண்மையில்லை இகழ்ச்சியும் உண்மையில்லை புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் மாயத்தோற்றம் வஸ்துதா குண அபாவாத் உண்மையிலேயே குணம் இல்லாதனால முதல் என்ன சொன்னார் குணத்தை தாங்குபவர் ஆனால் அவர் குணமற்றவர் குணத்தை தாங்கினாலும் குணங்களை குணங்களை தாங்கினாலும் குணங்களுக்கு ஆதாரமாக இருந்தாலும் குணமற்றவராக அவர் இருக்கிறார் இதை சிந்திச்சுக்கிறணும் இப்போது ஆகாசத்துக்கு வடிவம் இல்லைன்னாலும் வடிவமுடைய அனைத்தும் ஆகாசத்தில் இருக்குது ஆனால் ஆகாசம் எதுலேயும் பற்றுலாமல் இருக்கு அனைத்திற்கும் இடம் கொடுக்கின்ற ஆகாசமானது அனைத்தினாலும் பாதிக்கப்படாமல் இருக்கிறது அதைப்போல் இது நம்ம பிரத்யக்ஷமாக பார்க்குறோம் அது மாதிரி இல்லது அப்போ இது இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தூய உணர்வு ஆகாசம் முதலான எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கிறது ஆனால் எதிலும் அது அது இல்லை என்றால் எதுவும் இல்லை ஆனால் அது எதோடும் ஒட்டி கொள்வதில்லை நெர்குணஸ்ட் இதுக்கு பிரமாணம் சொல்கிறார் கேவலோ நெர்குண அப்படின்னு ஸ்வேதாஸ்வதரோபிஷத்து ஆறு பதினொன்னுலேருந்து ஸ்ருதியை கோட் பண்ணுறார் கேவலோ நிர்குணஸ் அதோடு நிறுத்திக்கிறார் கேவலா நிர்குணாக நிறுத்திக்கிறார் என்ன மந்திரம் பரிஷ் ஏகோ தேவ சர்வூதேஷு கூட சர்வூத்தாந்தராத்மா கர்மாத்தாட்சி சேத்தா கேவலோ நிர்குணச்ச அப்படின்னு இருக்கு மந்திரம் அதெல்லாம் விட்டுவிட்டார் கேவலோ நிர்குணஸ் எது வேணுமோ அதை எடுத்து போட்டுக்கிறார் சொல்கிறார் உபதேசம் பண்ணுற கேவலோ நிர்குணஸ் இது ஸ்ருவேதாஸ்வரத்தர ஸ்ருமுக்துவத் நம குருதே நம நணாயநடுத்தது மகான் ஸ்லோகம் எப்படி இருக்குது அணுர் பிருகத் நகுணோ மகான் இந்த வந்து முதல் வரியில் முதலில் ரெண்டாவது பாதத்தில் கடைசி நாம ஆக மகான் இந்த மகான்கிற சப்தத்துக்கு நிறைய அர்த்தங்கள் பாஷியத்தோட இது ஆச்சாரியோட வியாக்கியானத்துக்கு உபவியாக்கியானம் நிறைய இருக்குது இந்த மகத் சப்தத்துக்கு நமக்கு தெரியும் தக்காராந்த புல்லிங்க மகத் சப்தா மகான் மகாந்தௌ மகாந்தா அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா சப்தத்தில் படிக்கிறோம் சப்தம் வந்து சப்தாதி குணரகிதாத் நிரதிசயசூக்மத்வாத் नित्यशुद्ध प्रतिबंधकं नशक्यं, अनंगो शब्दो शरीरो நபர் தக்க வியம் அத்தவன் அனங்கோப்ரீரோஸ்ப்பசான் ஷுச்சி இப்படரூக்மத்த प्रतिबंधकं பிரதிபன் தர்மஜாத்தம் தக்கியம் அத்தவன் அனங்க அசப அசரீர அஸ் அஸ்பச மகான் ஷுச்சி இப்ப மகான் கருத்துக்கு மகான்னா என்ன அர்த்தம் பெரியதுன்னு அர்த்தம் மேலான உயர்ந்த சிறந்த அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டுரு வேதத்திலே மகச்சப்தம் பூ பூஹு புவஹா சுவஹா மகா தன் மக இத்தியுபாசித்த மகான் பவதி பெரிய வஸ்து என்று உபாசனை பண்ணுறவன் அவன் பெரியவனாகிறான் உபனிஷத் சொல்கிற இங்கே எல்லாம் கொட்டேஷனுக்காக சொல்கிறேன் ஆனால் இந்த இடத்துல அர்த்தம் என்னென்னா மகான் மகானுக்கு ஆப்போசிட் என்ன அல்பா மகானுக்கு எதிர்ப்பதான் அல்பா இது ரொம்ப விஸ்தாரமாக ஜீவ விலட்சணா ஜட விலட்சணா அப்படின்னு இதுக்கு அர்த்தம் விவரத்திக்காரர் தாரக பிரம்மானந்தா விஸ்தாரமாக அர்த்தம் சொல்கிறார் இந்த வியாக்கியானத்தை வைத்துக்கொண்டு அவர் பெருசாக எழுதுகிறார் அதாவது இதனுடைய தாற்பயம் என்னென்னா நமக்கெல்லாம் வந்து அறியாமை இருக்குது ஆசை இருக்குது வேலை கர்மா பண்ணி பலனை அனுபவிக்கிறோம் நம்மளாம் எக்ஸ்ட்ரோவேட்டடாக இருக்கும் நம்மளாம் வந்து அறியாமையினாலே எப்போ பார்த்தாலும் புற நோக்குடையவர்களாகவே இருக்கும் இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் மனசு எல்லாம் மனசு அது அது வெளி விஷயத்தே பார்த்துட்டுருக்கு எப்போ பார்த்தாலும் பார்க்குறவன் யாருங்கிறத யாரும் கவனிக்கிறதே இல்லை இது வழியாக உள்ளுக்குள்ளே இருந்துட்டு யார் பார்க்குறா யார் யோசிக்கிறார் யார் இந்த அறிவை பயன்படுத்துகிறார் இதற்குள்ளே இருந்து நம்மக்கிட்ட இருக்கிற இன்டலெக்ட் பவரை யார் யூஸ் பண்ணுற நான் தான் யூஸ் பண்ணுறேன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறேன் என்ன பர்பஸ் அது வந்து நியாயமான கேள்வியாக அந்நியாயமான கேள்வியாக நியாயமான கேள்விதானே அதை யாரும் அதை திங்க் பண்ணுறதே இல்லை அதுக்கான பாடமும் பாடத்திட்டமும் நம்மளுடைய பள்ளிக்கூடங்களில் கிடையாது ஆனால் நம்முடைய ஹிந்து தர்மத்தில் வைத்திக தர்ம சாஸ்திரங்களில் இதுதான் முதல் கேள்வியே நான் யார் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன் என் வேலை என்ன நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இந்த வாழ்க்கையில் எது உண்மை இதுக்கு பேர் தான் சனாதன தர்மம் இதை தெரிஞ்சு நான் வாழணும் சனாதன தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி நான் வாழணும் நான் இந்த உலகத்தில் அனுபவிக்கிறதுக்காக புற பிறந்திருக்கேன் நான் இல்லாது ஏதா சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னா நம்மளே பண்ணுறோமே சில இடத்துல வேலை பண்ணுறதுக்கு போகிறோம் சில இடத்துல அனுபவிக்கிறதுக்கு போகிறோம் எங்கே நான் போக்தா எங்கே நான் கர்த்தா பள்ளிக்கூடத்துக்கு இடத்துக்கு போகிறோம் ஞாத்தா அறிகிறதுக்கு போகிறோம் அறியிற வேலை பண்ணுறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் படிக்கிற வேலை அப்புறம் வந்து ஆஃபீஸுக்கு போகிறோம் ஏதோ வியாபாரம் பண்ணுறோம் ஏதோ தொழில் பண்ணுறோம் அங்கே தொழில் கர்த்தா அப்புறம் வந்து என்ன எங்கேயாவது போய் ஊரை சுற்றி பார்க்குறோம் எல்லாத்தையும் பார்க்குறோம் மலையை பார்க்குறோம் நதியை பார்க்குறோம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் ஆக நமக்கு இதுக்கு காரணம் என்னென்னா ஆனந்தம் வெளியில் இருக்குதுங்கிற தப்பான ஒரு எண்ணம் அது சாஸ்திரம் அப்படி தான் சொல்லுகிறது அது படைப்பில் அப்படி இருக்குது அறியாமை அறியாமைனால் என்னாச்சுன்னா அப்பப்போ ஆசை வர்றது அந்த ஆசையை நமக்கு அது ஏன் வருதுங்கிறத அட்ரஸ் பண்ண தெரியறதில்ல நம்முடைய இமோஷன்ஸை ஆப்ஜெக்டிஃபை பண்ணி அதை எப்படி அட்ரஸ் பண்ணணுங்கிற டெக்னிக் தெரியாது அதனால நிறைய பேர் சஃபர் பண்ணுறாங்க மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துகிறார்கள் ஆக இந்த அவித்யாங்கிறது அஜானம் அதாவது நான் ஆனந்த ஸ்வரூபங்கிறது தெரியாமல் இருக்கு நான் ஆனந்தம் வந்து பணத்தில் பதவியில் உறவுகளில் அங்கே கிடைக்கும் இங்கே கிடைக்குங்கிற ஒரு பிரமையிலேயே நான் இருக்கேன் எப்போவுமே நான் தான் இல்லை ஹியூமன் ஆல் ஹியூமன் ஆக இந்த அறியாமை ஆசை இருக்குது வேலை பண்ணுறேன் அப்புறம் அந்த பலனை அனுபவிக்கிறேன் திரும்ப திரும்ப ஆசைப்படுறேன் குருவத்தே கர்ம போகாய கர்ம கர்த்தொஞ்ச புஞ்ச தேம்பர் வித்யாரண்ய சுகம் அனுபவிக்கிறதுக்கா கர்மா பண்றான் க அப்புறம் அனுபவிக்கிறதுக்குன்னா மறுபடியும் கர்மா பண்ண போறோம் குருவத்தே கர்ம போகாய கர்ம கர்த்தஞ்ச புஞ்சத்தேன்றார் பஞ்சதிஷியில மாதிரி இந்த அஜானம் காமம் கர் அவித்யாவை அஜ்ஞானம்னு சொல்லுவோம் அவித்தியான்னு சொல்லுவோம் அவித்யா காம கர்ம இது வந்து இது பிரதிபந்தகம் தர்மஜாத்தம் இது வந்து பகவானுக்கு இருக்கான்னா எனக்கு இருக்கு நான் ஜீவாத்மாவுக்கு அஜ்ஞானம் இருக்குது கர்ம ஆசை இருக்குது அதனால் ஓயாமல் வேலை செய்கிறான் வேலை செஞ்சதோட பலனை அனுபவிக்கிறான் திரும்ப திரும்ப வேலை பண்ணுறான் பலனை அனுபவிக்கிறான் கர்மா பண்ணுறான் ஆசைப்படுறான் இதே தான் சுற்றின்னு இருக்குது அந்த அறியாமல் ஒன்று நாள் இருக்கிறதுனால ஆசைப்படுறது வேலை பண்ணுறது அனுபவிக்கிறது திரும்பவும் ஆசைப்படுறது வேலை பண்ணுறது அனுபவிக்கிறது இது வைதிகமாக லௌக்கிகமாக இருக்கட்டும் வைதிகமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இதுதான் நடந்துட்டுருக்கு திரும்ப திரும்ப இதெல்லாம் பகவானுக்கு இருக்குமா இருக்கு அதுக்கு தான் லட்சணம் சொல்கிறார் இதை பலவிதமாக ரீ பண்ணுகிறார்கள் அவர்கள் ஆஹ் நித்தியசுத்த சர்வகதாதினா நிரதிசய சூஷ்மத்துவாத்து சப்தாதிகுணரகிதாத்து பிரதிபந்தக்கம் தர்மஜாத்தம் தர்க்கத்தப அத்தி எதாக வக்தும் நஷக்கியம் அத்தயவ மகான் எதுனால் அவர் மகான்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் இந்த போர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் விஷ்ணு சாஸ்திரநாம வியாக்கியானத்துலேயே இந்த பகுதமெல்லாம் ரொம்ப மகான்கிறதுக்கு இப்படி ஒரு அழகான வியாக்கியானம் பண்ணியிருக்கார் கீழந்து மேலே போகிறார்கள் அதாவது பிரம்மன் கடவுளுக்கு லக்ஷணம் என்னென்னா எப்பவும் சுத்தமாக இருக்கார் நித்திய சுத்த சர்வகதத்வாதினா லக்ஷணம் பிரம்மனுடைய லக்ஷணம் என்ன கடவுளுடைய லக்ஷணம் விஷ்ணுவோட லட்சணம் என்ன காலத்தை கடந்தவர் காலாதித்தா நித்யா அப்புறம் அவருக்கு வந்து பாபம் உண்டான்னா பாபம் கிடையாது புண்ணியம் கிடையாது புண்ணிய பாபத்தை கடந்தவர் அஜானம் கிடையாது எப்பவும் சுத்தமாக இருக்கிறவர் ஆஹா நித்தியசுத்தா நித்தியா சுத்தஹா நித்தியசுத்தா எப்பவும் இருக்கார் காலத்தை கடந்திருக்கிறார் காலத்துக்கு ஆதாரமாக இருக்கார் காலத்தை தாங்குகிறார் காலத்துக்கு சாட்சியாக இருக்கிறார் விட்னஸிங் ஆல் டைம் எல்லாம் நமக்கும் பொருந்தோம் நம்ம அந்த தத்துவ திருஷ்டியில் பார்த்தா தெரியும் நித்தியத்துவம் சுத்தத்துவம் அப்புறம் சர்வக தத்துவம் இதுதான் ஜீவனுக்கு பேரையாக இருக்குது அதாவது சர்வகதத்துவம்னால் எங்கும் நீக்க மர நிறைந்திருக்கிற தன்மை அதாவது என்ன சொன்னால் தேச அதீதா அப்படி சொல்லணும் எப்போ நித்திய சப்தத்துக்கு கால அதீத்தம்னு சொன்னோமோ அதே மாதிரி சர்வக துவத்துக்கு எங்கும் நிறைந்திருப்பவர்னா என்ன அர்த்தம் இடங்களுக்கு அப்பாற்பட்டவர் கால தேச தேசத்தை வியாபித்திருப்பவர் தேச அதீதா தேச காலமும் தேசமும் விஷ்ணுவினிடத்தில் கற்பிக்கப்பட்டிரு விஷ்ணுங்கிற சப்தத்துக்கே சர்வம் வேவேஷ்டின் அர்த்தம் வியாபகத்துவம் அர்த்தம் நித்திய சுத்த சர்வகதீனா அப்புறம் சுத்தம்ங்கிறதே நம்ம சொல்லிக்கலாம் தேச கா வஸ்து அத்தீத்தம் வஸ்துவா ஒரு பொருளாக இருந்தால் தானே அதில் சுத்தம் அசுத்தம் எல்லாம் வரும் பொருள்களை கடந்தவர் எல்லா பொருள்களையும் வியாபித்திருப்பவர் காலத்தையும் இடத்தையும் பொருளுக்கும் அப்பாற்பட்டவர் எல்லா காலங்களும் எல்லா இடங்களும் எல்லா பொருள்களும் பாம்பு கயிற்றில் பாம்பை போல அவரிடத்தில் கற்பிக்கப்பட்டு இருக்கின்றன மகான் ஏன்னா அனு பிருகத் கிருஷலகா குணபிருத்து நிர்குணகா மகான் நிர்குணோ மகான் ஏன்னா ப்ரஹத்துனாலே பெரிசுன்னு அர்த்தம் மகான்னாலும் பெரிசுன்னு அர்த்தம் ஆனால் அங்க வந்து பெருசுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா பெரிய பொருளும் அவரே சிறிய பொருளும் அவரேன்னு சொல்லிட்டோம் இங்கே அப்படி இல்லை பெரிய பொருளுக்கும் சிறிய பொருளுக்கும் ஆதாரமாக இருக்கிற அதனால தான் அது பரம்பிரம்மான்னு சொல்கிறோம் சொற்களால் அது சொல்கிறது கடினமாக தான் இருக்குது ஆனால் சொற்களை சாஸ்திரம் உபயோகப்படுத்துறது நம்ம சிந்திக்கிற சக்தி இருக்கிறதுனால நமக்கு அது புரிஞ்சுடும் அப்படிங்கிற எண்ணத்தோட அனுகிரகம் இருந்தால் நம்ம தபஸ் பண்ணி ஒழுக்கமாக இருந்தால் இந்த உண்மை விளங்கத்தான் செய்யும் ஆக நித்திய சுத்த சர்வகதாதினா அது இருக்குது அதனால என்ன இருக்குதுன்னா நிரதிஷய சூக்மத்வாத் நிரதிசய சூக்மம் சூக்மம்னா என்ன நுண்மயம் அத் சாதிசயம் நிரதிசயம்னு ரெண்டு பேர் இருக்குது சாதிசயம்னா ரிலேட்டிவ் நிறத்திசயம்னா அப்சல்யூட் சாத்திசயம்னா ஒப்பிட முடியும்னு அர்த்தம் இதைவிட அது பெருசு அதை விட இது சின்னது தேனியை விட தேனியை விட சென்னை பெருசுன்னா டெல்லியை விட சென்னை சின்னதுன்னா அதுதான் ரிலேட்டிவ் அது சாத்திசெயம்னு பேர் ஆக ஒரு விஷயத்தில் ஒன்னது பெரிசா இருக்கு இன்னொன்னு பார்க்கறவோ சின்னதாக இருக்கு அதுக்கு பேர் சாதிசயம்னு பேர் ஆனால் அது எதற்கும் பெரியதும் இல்லை எதற்கும் சிறியதும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் நிரதிசயம்னு பேர் ஒப்புயர்வு அற்றது ஈக்குவலாகவும் ஒன்றும் சொல்ல முடியாது மேலையும் ஒன்றும் சொல்ல முடியாது அதுக்கு பேர் ஒப்பற்றது ஒப்பு ஒப்புன்னா ஈக்குவல் உயர்வுனா மேலே இல்லாதது பகவத்கீதையில படிக்கிறோம் இல்லையா அர்ஜுனன் சொல்றானே பகவான பார்த்து சமோஸ்திகா உனக்கு சமமா ஒருத்தரும் இல்லை உனக்கு மேலே யாரு இருக்கிறார்கள் ஒருத்தரும் இல்லைங்கிறார் திருவள்ளுவர் அப்படித்தானே சொல்றார் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் ஒப்பாரும் மிக்காரும் இல்லான் ஒப்பிலி அப்பன் அதான் நிறதிசயம் அது மாத்திரம் இல்ல ரொம்ப சட்டிலா இருக்கு ஏன்னா இது வந்து அப்ச்ராக்டாக இருக்குங்கிறோமில்லையே ஆங்கிலத்தில் ஏன்னா அது ஒரு பொருளான்னு சொல்ல முடியாது அது ஒரு பொருளா பொருள் இல்லை அது ஒரு டயத்துக்குள்ளே இருக்கா இல்லை எங்கே இருக்குன்னா எங்கே இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குது அதுக்கு சமமாக ஏதாவது ஒரு வஸ்து இருக்கா அதுக்கு வடிவமே இல்லாத போது அதுக்கு சமமான வஸ்துவை எப்படி சொல்ல முடியும் மௌனத்துக்கு ஈக்குவலாக என்ன சொல்கிறது பேச்சில் வேணா ஈக்குவல் சொல்லலாம் மேலே இவரை இவருக்கு சமமாக அவர் பேசுகிறார் சொல்லலாம் இவரை விட அவர் நல்லா பேசுகிறார் சொல்லலாம் இவரை விட இவர் நல்லா பேசுகிறார் அவர் அவரை விட ப அவரோட பார்க்குற போது இவர் இவரோட குவாலிட்டி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம் பேசாமல் இருக்கிறதுல என்ன குவாலிட்டியை கம்பேர் பண்ண முடியும் ரஷ்யாக்காரன் மௌனத்துக்கும் தமிழ்காரன் மௌனத்துக்கும் என்ன வித்தியாசம் அது மாதிரி நிரதிசய சூக்மத்வார் மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி நுண்மையில் நுண்மையன் நுண்மையோன் காண்க அதிசூக்மம் ஏன்னா மனசை பக்குவமாக வச்சுருந்தா தான் இதை வந்து கிரகிக்க முடியும் நிரதிசய சூக்மத்துவத் எப்படிலாம் கொண்டு போகிற பாருங்க நித்திய இதெல்லாம் ஹேத்து நித்திய சுத்த சர்வகதத்வாதினா சர்வகதத்துவாத் ஆதினான்னா இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா என்னெல்லாம் இருக்கோ நிர்குணம் நிராகாரம் நிஷ்கிரியம் இப்படி எல்லாம் லக்ஷணங்கள்லாம் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அசப்தம் அஸ்பரிசம் அரூபம் அரசம் அகந்தம் இப்படி என்ன நிறைய லக்ஷணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் இப்படி இது பண்ணுறதுனால சொல்கிற நித்தியசுத்த சர்வகதத்வாதீனா அதுக்கப்புறம் நிறதிசய சூக்மத்வாத்து அது மாத்திரம் இல்லை சப்தாதி குணரஹிதவாது இப்போது பூமிக்கு அஞ்சு குணம் இருக்குதுங்கிறோம் சப்தஸ்பரிஷ ரூபரச கந்தம் அதை காட்டிலும் அடுத்தது என்னதுன்னா அது எதுலேருந்து வந்தது ஜலத்துலேருந்து வந்தது ஜலத்துக்கு போகிறபோது நாலு குணந்தான் இருக்குது சப்தஸ்பரிச ரூபரசந்தான் இருக்குது அப்புறம் ஜலம் அக்னியிலேருந்து வந்ததுங்கிறோம் அக்னிக்கு போனால் சப்தஸ்பரிச ரூபந்தான் இருக்குது உள்ள சூக்மாக போக போக அப்புறம் அடுத்தது என்னது நான் வாயுவுக்கு போனால் சப்தஸ்பரிஷத்தோடு சரி ஆகாசத்துக்கு போனால் சப்தம் சரி ஆகாசத்துக்கும் காரணமாக இருக்கிற பரம்பொருளுக்கு என்னதுண்ணா சப்தாதி குண ரகிதத்வாத் ஆக ஒரு குணமுடைய ஒரு குணமுடைய ஆகாசம் ரெண்டு குணமுடைய வாயு மூன்று குணமுடைய அக்னி நான்கு குணமுடைய அதாவது தர்மம் அது அதுக்குள்ளது நான்கு குணமுடைய ஜலம் அஞ்சு குணமுடைய பிருத்திவி இந்த குண இந்த மாதிரி சப்தாதி குண அப்படின்னு சொன்னால் ஆகாஷாதி பஞ்சபூத குண ரஹிதத்வாத் அபௌத்திகம்னு அர்த்தம் பௌத்திகம் இதெல்லாம் பௌத்திகம்னா என்ன எல்லாம் எலிமெண்ட்டு தானே எல்லாம் எலிமெண்டல் எல்லாம் வந்து பஞ்ச பாஞ்ச பௌத்திகம் பிரபஞ்சம் முழுக்க என்னவாக இருக்குதுன்னா ஒரே பாஞ்ச பூ பஞ்சபூதங்களோட கலவை தானே எல்லாம் பஞ்சீகிருத்த பஞ்ச மகாபூதந்தானே அதில் அப்பாற்பட்டது எல்லாம் நமக்கு சிருஷ்டி ஞாபகம் இருக்கணும் தத்துவபோதங்கள் எல்லாம் படிச்சுருக்கோம் ஏற்கனவே பிரம்மன் வந்து நெருக்குணமாக இருக்குது மாயை சகுணமாக இருக்குது அதில் ஈஸ்வரன் வர்றார் ஜீவர்கள் வருகிறார்கள் அப்புறம் வந்து தமோ குண பிரதானமான மாயையில் இருக்கிற சத்துவத்தில் வந்து ஞானேந்திரியங்கள் கர் ஞானேந்திரியங்கள் மனசெல்லாம் உண் அதில் அங்கேருந்து பஞ்சபூதங்கள் உண்டாச்சு சூக்ஷமான பஞ்சபூதங்கள் உண்டாச்சு அந்த சூக்ஷமான பஞ்சபூதங்களில் சாத்விகாம் அம்சத்துலேருந்து ஞானேந்திரியங்களும் மனசும் அந்தக்கரணமும் உண்டாச்சு ராஜசாம்சத்துலேருந்து கர்மேந்திரியங்களும் பிராணனும் வெளிப்பட்டது தாமசாம்சத்தில் தானே பஞ்சீகரணம் நடக்கிறது எல்லாம் ஞாபகம் இச்சுக்கணும் ஆ சப்தாதி குணரகிதாத்து மூணு ஹேத்து நித்தியசுத்த சர்வகதத்வாத்து ஆதினான்னு போட்டதுனால எக்ஸெட்ரா எக்ஸட்ரா அது மாதிரி நிறைய குணங்கள் நான் சொன்னேன் இல்லையா ஆ சப்தம் அஸ்பர்ஷம் ஆ நித்தியசுத்த சர்வகதத்வாத்து நிரதிசய சூக்மத்துவாத்து சப்தாதி குணரகிதாத்து அதனால் என்ன பண்ண முடியாதான் பிரதிபந்தகம் தர்மஜாத்தம் தர்க்கத்தா அப்படி எதோ வக்தும் நஷக்கியம் இப்போது நமக்கெல்லாம் பிரதிபந்தகம் தர்மஜாத்தம் பிரதிபந்தகம்னு சொன்னால் அவித்யா காம கர்ம இந்த இடத்துல பிரதிபந்தகம்னா என்ன இந்த உண்மை நமக்கும் பொருந்தும் அதாவது அகம் நித்தியா அகம் சுத்தகா அஹம் சர்வகதா அகம் நிறத்தை செய்ய சூக்மஹா அகம் சப்தாதி குணரகித்தஹா நிர்குணகாங்கிறது நமக்கும் பொருந்தோம் ஆனால் அதை நம்ம பிரம்மனாக புரிஞ்சுடாதான் இல்லாட்டி என்ன அல்பமா என்னை நான் வந்து இதோட சேர்த்துட்டேன்னு வச்சுங்கோ அறியாமை காம கர்மத்தோடு என்னை இணைத்து கொண்டேனேயானால் நான் அல்பனாயிடுவேன் ஆக பிரம்மன் என்னுடைய ஸ்வரூபம் யதார்த்த ஸ்வரூபம் பிரம்மனிடத்தில் இதெல்லாம் கிடையாது அதாவது அவித்யா காமகர்ம கிடையாது விஷ்ணுவுக்கு கிடையாது நான் யாரு எஸ்ய பிரசாதகமேவ்ணு மையேவ சர்வம் பரிக்கல்பித்த இத்தம் விஜாமி சதாத்ம ரூபம் தசாங்கிரி பத்மம் பிரணத்தோஸ்மித்யம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறோமே எஸ்ய பிரசாதகமேவ விஷ்ணு குருவுக்கு நமஸ்காரம்ன்றபோது சொல்கிறோம் யாருடைய அனுகிரகத்தினால நானே விஷ்ணுவாயிட்டேனோ எஸ் எப்பிரசாதாத் அகமேவ விஷ்ணு அகம் நாகம் நான் ஜீவன் இல்லை நான் விஷ்ணு நான் சம்சாரி ஜீவன் அல்ல அசம்சாரி விஷ்ணுவாக இருக்கேன் எஸ் எப்பிரசாத அகமேவ விஷ்ணு மையேவ சர்வம் பரிகல்பித்தஞ்ச இந்த ஜீவர்கள் ஜகத்து ஈஸ்வரன் எல்லாம் எங்கிட்டையே கற்பிக்கப்பட்டிருக்கு அந்நிர்குணமான விஷ்ணுவான எங்கிட்ட அரூபமான விஷ்ணுவான எங்கிட்ட ரூபமான விஷ்ணுக்களும் விஷ்ணு பக்தர்களும் ஜகத்தும் எல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கு மையேவ சர்வம் பரிகல்பித்தஞ்ச இத்தம் விஜானாமி இவ்வாறு நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் சதாத்ம எல்லாவற்றிலும் இருக்கிற அந்த பியூர் எக்சிஸ்டன்ஸ் அன்லிமிட்டட் பியூர் எக்சிஸ்டன்ஸு சதாத்ம இருக்கிற நான் ஈஸ்வரனிடத்திலையும் ஜீவர்களிடத்திலும் ஜெகத்திலேயும் சதாத்ம ரூபமாக இருக்கிற விஷ்ணுவாகிய நான் இருக்கிறேன் தெரிஞ்சுக்கினேன் இத்தம் விஜானாமி சதாத்மரூபம் தஸ்ய அங்கிரி பத்மம் பிரணத்தோஸ்மி நித்யம் எஸ்ய பிரசாதாத் யாருடைய எந்த குருநாதருடைய அனுகிரகத்தினால் எனக்கு இருக்கிற இந்த லிமிடேஷன்லேருந்து நான் விலகினேனோ அவன் அன்லிமிட்டெட் விஷ்ணுவா அந்த குருநாதர் நான் நமஸ்காரம் பண்ணிகிட்டு இருக்கேன் தஸ்ய அங்கிரி பத்மம் அவருடைய திருவடி தாமரைகளை நித்தியம் பிரணத்தா அஸ்மி நான் எப்போவும் நமஸ்காரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் அங்கேயும் விஷ்ணு சப்தம் வந்திருக்கு அதனால தான் சொன்னேன் அதனால் என்ன சொல்கிறார் இந்த பிரதிபந்தகம் தர்மஜாத்தம் தர்க்கத்தாப்பி எதோ பக்தும்ன சக்கியம் நீ என்னதான் தர்க்கப்படி தர்க்கம்னா என்ன அனுமானம் பண்ணி கூட சொல்ல முடியாது என்ன அது ஸ்ருத்தியக்க கம்யம் இது வந்து என்னது சர்வ பிரமாண அகோச்சரம் சாஸ்திரிக்க கோச்சரம் தர்க்கத்தாப்பி தர்க்கத்தாப்பின்னா என்ன அர்த்தம் என்ன யுக்தி வச்சிருந்தாலும் இந்த பிரதிபந்த தர்மஜாதத்தை நீ சொல்ல முடியாது ஜீவனுக்கு வேணால் சொல்லலாம் ஆ இந்த பிரதிபந்தகம் தர்மஜாதம் இது ரொம்ப சரியான பதம் போட்டிருக்காரு பிரதிபந்தகம் தர்மஜாத்தங்கிறது அவித்யா காமகர்மம் பிரதிபந்தம் நம்மளை வந்து நம்முடைய பரந்த தன்மையை கட்டுப்படுத்துகிறது இது இந்த அஜானம் இந்த ஆசை இந்த செயல்கள் அதனுடைய பலன்கள் அதுதானே நம்மளை வந்து கட்டி போடுறது அதுதானே பிரதிபந்தம்னு பேர் அந்த பிரதிபந்தத்துக்கு பிரதிபந்தகம் தர்மஜாத்தம் பிரதிபந்தத்தை உண்டு பண்ணுற தர்மஜாத்தம் தர்மம்னா என்னன்னா தர்மம்னு சொன்னால் இங்கே அவத்தியா காம கர்ம பிரதிபந்தக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதுனால் ஏற்படக்கூடிய தன்மையானது பக்தும் ந யாதொரு காரணம் பற்றி இந்த காரணங்களால் நித்தியசுத்த சர்வகதத்வாத்து நிரதிசய சூக்மத்துவாத்து சப்தாதி குண யாதொரு காரணம் பற்றி நீ தர்க்கத்தினால கூட யுக்தினால் கூட அவித்யா காம கர்மத்தை விஷ்ணுவுக்கு கற்பிக்கவே முடியாதோ ஆகையினால் அவர் மகான் அத்த ஏவ மகான் அத்தையேவ மகான் எதா வக்தும் நஷக்கியம் தற்கத்தோபி பிரதிபந்தகம் கர்மஜாத்தம் தர்மஜாத்தம் வக்தும் நஷக்கியம் அத்தா மகான் அவித்யா காமகர்ம ரஹிதான்னு அர்த்தம் மகான்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா இத்தனை நேரம் வியாக்கியானம் பண்ணினாலும் அவித்யா காம கர்ம ரகிதா அஜானமோ காமமோ கர்மமோ எப்போவுமே கிடையாதுன்னு அர்த்தம் இந்த அவித்யா காம கர்மாவே கல்பித்தம்போ அவித்தியா காம கர்மம் விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு அறியாமையாவது ஆசையாவது கர்மாவாது சொப்னத்திலேருந்து எழுந்ததுக்கு பிறகு சொப்னத்தில் நான் வந்து இந்த நான் நான் வந்து சொப்னத்தில் இந்த ஜாக்கிரத வசானம் இல்லை நான் வந்து உண்மையிலே அசம்சாரி ஜ தூங்கின்னு இருக்கேன் தூங்கின்னு இருக்கிற எனக்கு சொப்னத்தில் எனக்கு சம்சாரம் வருது அங்கேயும் எனக்கு ஆசையெல்லாம் ஏற்படுறது அங்கேயும் நான் ஏதோ வேலையை செய்கிறேன் அனுபவிக்கிறேன் ஆனால் நான் முழிச்சுன்னு விட்டேன் முழிச்சுன்ன உடனே என்ன தெரியுது அந்த அக்ஞ அந்த தூக்கத்தில் இருந்த ஜாகிரதாவஸ்தா புருஷனை பற்றின அஜானம் அப்புறம் அங்கிருந்த ஆசை அங்கிருந்த கர்மாக்கள் அங்கேருந்த கர்மபலன்கள் எல்லாமே உண்மையில்லேன்னு தெரிய அதே மாதிரி தான் ஜாகிரத வஸ்தேனி இதைத்தான் கவுடபாதாச்சாரியர் நிறைய சொல்கிறார் மாண்டுவக்கியத்தில் எப்போ நான் வந்து என்னை வேதாந்தம் படித்து உண்மையை தெரிஞ்சுக்கிறேனோ அப்போவே நான் முழிச்சுனு இது சூப்பர் வேக்கர்வர் எங்கள் குருநாதர் ஆக அப்படி உண்மையை புரிஞ்சின்ற பிறகு காம கர்மாக்கள் கிடையாது ஆகையினால் மகான் ஆக மகான்கிற சப்தத்துக்கு இது ஒரு அர்த்தம் ஆபஸ்தம்பரை கோட் பண்ணுற இந்த இடத்துல ஆதிசங்கரர் ஆபஸ்தம்ப சூத்திரத்தை அனங்க அசப்தா அசரீர அஸ்பர்ஷ மகான் சுச்சிஹி மகான் சுச்சிஹி எங்கே ஆபஸ்தம்ப சூத்திரம் நம்பர் தெரியல இது நிறைய விளக்கங்கள்லாம் இருக்குது ஆபஸ்தம்ப தர்ம சூத்திரம் முதல்ல ஒன்று எட்டு ஏழு ஒன்று எட்டு ஏழு இந்த கோரக்பூர் புக்கில் அதை கொடுக்கலை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்று எட்டு தர்ம சூத்திரம் அனங்கஹா அனங்கன்னா அங்கம் இல்லேன்னு அர்த்தம் நிறவயவாகனு அர்த்தம் அசப்தகா அசப்தகான்னு சொன்னால் ஆகாஷது கிடையாது அஷரீரஹா அஸ்பரிஷ தொட முடியாது மகான் சுச்சிகி அங்கேயும் மகான்னு போட்டிருக்காரு அவளை சுத்தி இங்கேயும் சுத்தம் இருக்குது அந்த இதை கோட் பண்ணுறார் இத்தியாபஸ்தம்ப ஸ்மிருதேகே அப்படி போட்டுக்கணும் நான் ஆபஸ்தம்பருடைய ஸ்மிருதியில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நிறைய இருந்தாலும் அவருடைய வாஸ்ட் நாலெட்ஜை நிறைய அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறார் அவதார மகான் மகாமூர்த்தி அடுத்தது அதிருதாக பிருத்திவியாதீனாம் தக்கமாரித்யத்தை ப்ரிவியதீனா கேனித் திரியே அது நாங்க அது லுத்த நுதம் அசுத்தம் மரிய நஞ்ச் சமம் அதாவது அவர் எதனாலும் தாங்கப்படுபவராக இல்லை அவர் எல்லாவற்றையும் தாங்குகிறார் ஆனால் அவரை தாங்குபவர் யாரும் இல்லை நகையை தங்கம் தாங்கிறது தங்கத்தை எது தாங்கிறது சொல்ல விடாது இங்க புரியறதுக்காக சொல்றோம் இங்கேயாவது தங்கத்தை நம்ம டேபிள் வச்சோம் நகையை தங்கம் தாங்குகிறது தங்கத்தை எது தாங்குகிறதுனா டேபிள்னெல்லாம் சொல்ல விடாது நம்ம புரியறதுக்காக சொல்கிறோம் இங்கே இதே மாதிரி தான் அலைகளை எது தாங்கிறது தாங்குகிறதுனா தண்ணீர்னா தண்ணீரை எது தாங்குகிறது புரியறதுக்காக திருஷ்டாந்தமாக சொல்கிறோம் இந்த திருஷ்டாந்தமும் ஓரளவுக்கு தான் பிருத்திவியாதீனாம் தாரகானாமப்பி தாரகத்துவம் பிருத்திவியாதீனாம்னா பூமி முதலானவைகளை தாங்குகின்றவைகள் எது ஆதிசேஷன் எட்டு கஜங்கள் அஷ்டதி கஜங்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஆ பிருத்திவியாதீனாம் தாரகாணாமப்பி தாரகத்துவ இந்த பூமி முதலானவைகளை எது தாங்குகிறதோ அதையும் தாங்குகிறவர் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அவர் எதுனாலும் தாங்கப்படுபவராக இல்லை கீதையில் பார்க்குறோம் ஏழாவது அத்தியாயத்தில் மத்த பரதரம் நான்யத் கிஞ்சித் எனக்கு காரணம் கிடையாது எல்லாவற்றுக்கும் நான் காரணமாக இருக்கேங்கிறார் கிருஷ்ணர் மாதிரி பிருத்திவியாதீனாம் தாரகாணாமபி தாரகத்வாத் பிருத்திவி முதலானவைகளை தாங்குகின்றவைகளையும் தாங்குகின்ற காரணத்தினால் கேனச்சித்து நத்ரியத்தே நான் இருக்குது தாரகத்துவான் நிருக்கு அந்த நகாரத்தை இங்கே கொண்டு வரணும் நத்ரியத்தே அவர் எவராலும் தாங்க கேனச்சித்துனா எவராலும் நத்ரியத்தே அவர் எவராலும் தாங்கப்படுவதில்லை அந்த விஷ்ணு எல்லாவற்றையும் தாங்குகிறார் எல்லாவற்றையும் தாங்குகிற விஷ்ணுவை தாங்குகின்றவர் யாரும் இல்லை விஷ்ணு உடனே ஞாபகத்துக்கு வரப்படாது விஷ்ணு தத்துவம் அதிருதஹா எதனாலும் தாங்கப்படாதவராக இருக்கிறவர் அதிருதா எனமஹா அடுத்தது அடுத்த நாமா ஸ்வதுருதா ம் அக்கியசங்க ஆஹ்வாத்மனியிருக்கேமே அயக்கிய ஆஹ ஸ்வேநா ஆத்மன தார்யே இது ஸ்வதிருத்த சகவின் பிரதிஷ்டிதா இது ஸ்வே மஹிம்னி இது ஸ்ரு அந்த நாமத்துக்கும் இந்த நாமத்துக்கும் சம்பந்தம் சொல்கிறார் அதுருத்தா ஸ்வதுருத்தா இப்போ அதில் ஒரு கேள்வி எதி ஏவம் அயம் இது இவ்வாறு இருப்பின் இவர் எதனால் தாங்கப்படுகிறார் ஏற்கனவே சொல்லிட்டார் கேனச்சி ந தார்யத்தேன்னு பிருத்திவியாதீனாம் தாரகானாமப்பி தாரகத்துவாத்து நகைய நச்சுத்து திரியத்தே இது அதிருத்தாக அங்கேயே சொல்லிவிட்டார் இருந்தாலும் திரும்பும் இவர் யாரால் தாங்கப்படுகிறாருங்கிற கேள்விக்கு அதாவது நகையை தங்கம் தாங்குகிறது தங்கம் தன் தங்கம் தன்னை தானே தாங்குகிறது நகைங்கிறது ஒரு கற்பனை சொல்லுதானே ஒரு வடிவத்து கொடுக்கப்பட்டிருக்கிற கற்பனை பெயர் தான் அது ஆ எதி ஏவம் இவ்வாறு இருக்குமேயானால் அயம் அயம்னா யார் இந்த விஷ்ணுவானவர் இந்த புறம்பொருள் கேன தாரியத்தே எவரால் தாங்கப்படுகிறார் இத்தி ஆசங்கிய என்ற ஒரு சந்தேகத்தை கிளப்பி ஆக பதில் சொல்லுகிறது ஸ்வதிருதா அதுக்கு அர்த்தம் ஸ்வேனைவ ஆத்மனா தாரியத்தே தண்ணீர் தன்னைத்தானே தாங்கிக் கொள்ளுகிறது இப்போது இந்த பொருளெல்லாம் இங்கே வச்சுருக்கோம் டேபிளில் மரம் மரம் இருக்குது இந்த மரம் வந்து இந்த டேபிளை மரம் தாங்குகிறது மரத்தை எது தாங்குகிறதுன்னு கேட்டால் மரம் தன்னைத்தானே தாங்கிக் கொள்கிறது அப்படிங்கிற புரியணும் ஆஹா மரம் என்ன டேபிள்ங்கிறது ஒரு சப்தம் அந்த சப்தத்தை தாங்குகிறது இப்போது நூல் வந்து ஆடையை தாங்குகிறது இந்த துணி போட்டுருக்கிறது அத்தனை வெறும் நூல் தானே இந்த நூல் ஆடையை தாங்குகிறதுன்னா நூலை எது தாங்குகிறதுனா நான் தாங்குறேன்னெலாம் சொல்ல முடியுமா ஒரு வார்த்தைக்காக சொல்கிறோம் அது மாதிரி இதையும் புரிஞ்சுக்கணும் அது தன்னைத்தானே தாங்கிக் கொள்ளுகிறது தன்னைத்தானே தாங்கி கொள்ளுகிறதுனா அதுவே நாகும் அது எப்படி புரிஞ்சுக்கிறதுண்ணா அங்கே ரெண்டு பொருள் இருக்காண்ணா ரெண்டு பொருள் இல்லை அதுக்கு பேர் கர்ம கர்த்த விரோதம்னு பேர் சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒன்றாவே இருக்குண்ணா அது எப்படி இருக்க முடியும்ண்ணா புரிய உபதேசத்துக்காக சொல்லியிருக்கோம் புரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டாபிக் பேச்சே வராது உண்மை புரிஞ்சாச்சுன்னா பேசுறதுக்கோ சிந்திக்கிறதுக்கோ அவகாசமே நமக்கு உண்மை புரிஞ்சு அமைதியாக இருக்கணுங்கிறதானே நம்ம குறிக்கோள் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் அருள் நீங்கி மாசரு காட்சியவர்க்கு ஆத்மனாதியே தூய உணர்வு தன்னைத்தானே தாங்குகிறது இருப்பு எல்லாவற்றையும் எல்லா இருப்பு இருப்பவைகளுக்கும் இடம் தருகிறது இருப்பு எதில் இருக்கிறதுன்னு கேட்டால் அதுதான் இருப்புன்னு சொல்லியாச்சு இருப்பு எதில் இருக்கிறதுன்னு கேட்டால் அப்புறம் அதுலேயே போயிட்டே அதுக்கு எண்டு தோஷம் அனவஸ்தா தோஷம் வரும் ஆஸ்வேனைவ ஆத்மநாதாரியத்தே தன்னை தானே தாங்கிக் கொள்கிறது த தன்னில் தானே ஸ்வதுருதா அதுக்கு பிரமாணம் காட்டுறார் பூம வித்யா சாந்தோகி உபனிஷத் ஏழு இருபத்தி நாலு ஒன்று ச பகவஸ்மின் பிரதிஷ்டிதா அந்த பூமா எதில் எதில் நிலை பெற்றிருக்கிறது அப்படின்னு கேட்டவுடனே ஸ்வே தன்னுடைய மகிமையில் தன்னுடைய மகிமையில்னால் என்ன அர்த்தம் தன்னிடத்தில் அர்த்தம் அதுக்கு மகிமைங்கிறதெல்லாம் தன்னுடைய மகிமையில் அப்படின்னு சொன்னால் அதுதான் சத்ரூபமாக இருக்குது இந்த சத்ரூபத்தை பற்றி ஒரு ஸ்லோகங்கள்லாம் கூட கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குன்றன இப்போ அது பாரு அஷரீரஹா அவர் சுச்சிகிங்கிறதுக்கு அறியாமை அர்த்தம் சொல்லியிருக்கார் இதில் ஆபஸ்தம்ப ஸ்மிருதி அதை நம்ம பார்த்துட்டோம் ஆபஸ்தம்ப சூத்திரத்தை அதில் வந்து சுச்சிகின்னு பார்த்தோம் கடைசியில் மகான் அதுக்கு அவித்யாரஹிதா அப்படி போட்டிருக்காரு இதுலேயே நிறைய இருக்குது சப்தஸ்பரிசிரகணம் ரூபரசக்தந்தானாம் உபலக்ஷணம் மகான் அசரீரா லிங்கசரீரிதா அதில் சுச்சிஹி அவித்யாரஹிதா இதோ பார்க்க வந்தபோது கிடைச்சிது அதனால சொல்கிறேன் தேவம் இத்தியாதி சுதிருதா அந்நோஹ்யன்யஸ்பின் பிரதிஷ்டிதா ஆதர் ஆதார் பாவம் இல்லைங்கிற சுதிரதா தாங்குவது தாங்கப்படுவதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது அர்த்தம் மகாத் மகிம்னின்னு சொன்னால் மகிமி மகிமை அது சதாயத்தனாக சத்பிரதிஷ்டா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது அது கடோ இது சாந்தோக்கி உபனிஷத்துலேயே வருகிறது சதாயத்தனாக சத்பிரதிஷ்டாஹா அப்படின்னு சொல்லி தத்துவமசி அந்த ஸ்வேதகேது சம்பாதத்தில் உத்தாலகர் ஸ்வேத் ஸ்வேதகேது சம்பாதத்திலே இருக்கு இமா சௌமிய சதாயத்தனாக அப்படி சொல்லி ஒரு மந்திரம் இருக்கிறது முடிஞ்ச அப்புறம் கோட் பண்ணுறேன் அப்புறம் அடுத்தது என்னது சுவாசியா அதுருதா சுதிருதா சுவாசியா சுவாஸ்யான்னா என்ன அர்த்தம் அழகான முகம்னு அர்த்தம் அழகான வாயின்னு அர்த்தம் ஆஸ்யம் அப்படின்னு சொன்னாலே முகம்னு அர்த்தம் இந்த வாத்தாபி கணபதி பஜே வாரணாசியம்ங்குறமே வாரணம்னா யானை ஆசியம்னா முகம் ஆசியம் ஆனனம் இந்த விநாயகரை பற்றி சொல்கிறோம் சொல்கிறோமே முகம்னு அர்த்தம் இங்கே என்ன சொல்கிறார் சோபனம் பத்மோதரதல தாமிரம் அபிரூபம் அபருப்பமம் அசியம் ஸ்வா வேமக்க மகான் சப்ரராசி துாாத்து நருஷா உபதேஷா அப்ப மகோத்தியுண்ட சொலிரிய முகம் ஆசியங்கிறதுக்கு முகம்னு ஒரு அர்த்தம் ஆசியங்கிறதுக்கு வாயின்னு அர்த்தம் தட்சிணாமூர்த்திக்கே தட்சிணாசியகான்னு ஒரு பேர் தெற்கு நோக்கிய முகம் திருமுகம்னு அர்த்தம் அதாவது பா பா அந்த சகுண ரூபமாக விஷ்ணுவுக்கு அலங்காரங்கள்லாம் அலங்கார பிரியோ விஷ்ணுங்கிற மாதிரி பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா அந்த முகத்தை இறைவனுடைய திருமுகத்தை பார்த்தோமான ரொம்ப அட்ராக்டிவா இருக்குங்கிறார் சோபனம் சோபனம்னா என்ன ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது பத்ம பத்மோதர தல தாம தாமிரம் அபிரூப தாமரை போன்ற முகம் என்ன கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் பிடிக்கிறோமே கட்டவரில் வாயில வச்சுருக்கிற பால கோபாலகிருஷ்ணனை பார்க சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி பத்ம உதரதலை பத்மம்னு சொன்னால் தாமரை அதில் உதர தலம்னு சொன்னால் அதனுடைய எதழ் தாமரை ஆனால் அதனுடைய அந்த அதனுடைய அந்த செந்த நிறம் அந்த ஒரு அழகான ரோஸ் கலர் அது மாதிரி இருக்கான் முகம் அபிரூபத்தமங்கிற பார்க்குறதுக்கு அவ்வளவு தூரம் அட்ராக்டிவாக இருக்குது அஸ்ய ஆஸ்யமிதி இவருக்கு அப்பேற்பட்ட திருமுகம் இருக்குது தாமரை முகம் தாமரை முகத்தான் பத்மா பத்மாஸ்ய முன்னாடி பாத்துருக்கோம் பத்மேஷா பத்மோரிந்தா பத்மர் ஆதமம் ஆசியம் சு ஆஹா சுவா சுஹாஸ் நழகிய ஆசிய நகம் அதனால சுவாஹ ஆசிய நபும்சகலிங்கம் அது வந்து விஷ்ணுவுக்கு சம்பந்தப்படுத்துறதுனால புள்ளிங்கத்தில் போடுறதுனால ஆசியா சுவாசியான்னு சொல்கிறோம் ஆஹா அடுத்தது இன்னொரு அர்த்தம் சொல்லு வேதாத்மகா மகான் சப்தராசிஹி தேதங்கிற சப்தம் இருக்கே வேதாத்மகா மகான் சப்தராசிஹி வேதங்கள் நிறைய இருக்கேன் வேத மந்திரங்கள்லாம் தஸ்ய முகாத்து நிர்கத்தா அவருடைய திருமுகத்திலேருந்து வெளிப்பட்டது எதுக்காக வெளிப்பட்டது எதுக்கு வேதம் சொன்னார் அவர் அப்படின்னு கேட்டால் புருஷார்த்த உபதேசார்த்தம் இது வா இது ரெண்டாவது விகல்பம் வாங்கிறது புருஷார்த்த உபதேசார்த்தம் அதாவது மக்களுடைய முயற்சி எல்லாம் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேதோபதேசம் பண்ணார் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து நம்ம சாகர வரைக்கும் நம்முடைய எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட்டாக விடாது இந்த உடம்புலேருந்து ஜீவன் கிளம்புற போது நான் நிறைய வீணாக்கி விட்டேன் வாழ்க்கையை நல்லதோர் வீணை செய்தேன் நலங்கிட பொழுதியில் எரிந்தேன் அப்படின்னு வருத்தப்படக்கூடாது அதுக்கு தான் வேத மாதா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே காத்துன்னு இருக்காலாம் நமக்கு நல்ல வழியை காட்டுறது நம்முடைய அறிவு நம்முடைய எண்ணங்கள் சொற்கள் எதுவும் வீணா போயிடப்படாது நம்முடைய முயற்சிகள் சிறிதும் வீணாகாமல் இருப்பதற்காகவே உபதேசம் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன அந்த குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத உபதேசிக்கிறது இது ஒரு வியாக்கியானக்காரர் ரொம்ப அழகாக சொல்கிறார் சச்சோபனா வேதாத்மகா மகான் சப்தராசி சச்சோபனா அதுல்லோ சோபம் லோகானாம் இஷ்ட அனிஷ்ட பிராப்தி பரிகார சாதன பிரகாசகத்வாத் ஒரு லக்ஷணம் உண்டு என்னென்னா நாம் விரும்புகிற இன்பத்தை அடையறத்துக்கு என்ன இன்பத்தை அடையறத்துக்கு என்ன வழி நாம் விரும்பாத துன்பத்தை அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற அறிவை கொடுக்குற நூலுக்கு பேர் தான் வேதம்னு பேர் இஷ்ட இஷ்ட அனிஷ்ட பிராப்தி பரிகார சாதனக சாதன பிரகாசகத்வா அதனால் சோபனமாது அதாவது சுவாசியகான அர்த்தம் அழகிய முகம் வே அழகிய வேதங்களை வெளிப்படுத்திய முகம் நம் வாழ்க்கைக்கு துன்பத்தை நீக்குவதற்கான வழிமுறைகளை கற்றுக்கொடுக்கின்ற திருமுகம் நாம் வாழ்க்கையில் இன்பங்களை துன்பங்களை அனுபவிக்காமல் இன்பமாக இருப்பதற்கான அறிவை கொடுக்கின்ற திருமுகம் பகவானுடைய வாய் வேதத்தை வெளிப்படு வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டுன்னு பாடுகிறார்கள் சமயக்குறவர்களெலாம் இறைவனே வேதம் ஓதின்னு இருக்காராம் வாக்விவருத்தாச்ச வேதாக அப்படின்னு வேதமே சொல்கிறது பகவான் வந்து பகவானுடைய வாக்குதான் வேதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆஹா ஜனங்களுக்கு எது இஷ்டம் எது அனிஷ்டம் இஷ்டம்னா என்ன சுகம் அனிஷ்டம்னா துக்கம் அதை அடையிறதுக்கு அதாவது இஷ்ட பிராப்தி அனிஷ்ட பரிகாரம் இஷ்டத்தை அடையிறதுக்கும் அனிஷ்டத்தை அடையாமல் இருக்கிறதுக்கும் என்ன வழி அந்த வழியை பிரகாஷ சாதன பிரகாசகத்வாத் சோபனகா அதாவது சுவாசியகாங்கிறதுக்கு சூனா சோபனம் ஆசியகான்னு சொன்னால் இந்த இடத்துல வேதங்கள் அது என்ன பண்ணுகிறதுன்னா துன்பத்துக்கு வ பரிகாரத்தையும் வழிமுறையையும் நமக்கு சொல்ல அதனால் அது சோபனஹா ஆ வேதாத்மகா மகான் சப்தராசி தசிய முக்காத்து நிற்கத்தா அவருடைய திருமுகத்திலிருந்து வெளிப்பட்டது எதுக்குன்னா நமக்கு வாழ்க்கையோட குறிக்கோள் என்னென்னு தெரியும் கொஞ்ச நாளைக்கு வரப்போனால் நம்ம மைண்டெல்லாம் புத்தியெல்லாம் ரொம்ப லிமிடெட் இந்த லிமிடெட் நாலெட்ஜை வச்சுருந்து இந்த லிமிடெட் வேர்ல்டில் என்ன அன்லிமிட்டெட் ஹாப்பினஸ் எப்படி அடையிறது முடியாது வரையறைக்குட்பட்ட அறிவாற்றலை வைத்துக்கொண்டு வரையறைக்குட்பட்ட உலகிலே வரையறைக்குட்படாத இன்பத்தை அடைய முடியாது அதனால தான் எவ்வளோ வந்தாலும் திருப்தியே வரமாட்டேங்குது வேதத்தை பின்பற்றினோம்னா நமக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு க்ணமும் நிறைவான வாழ்க்கை தான் புருஷார்த்த உபதேசார்த்தம் பகவான் சொன்னார் உபதேசம் பண்ணார் ஆலமரத்தின் கீழ் எதுக்கு அறமுறைத்தார்னார் மாணிக்க வாஜகர் கேட்டார் அப்படி பகவான் வந்து வேதத்தை சொல்லலேன்னு சொன்னால் நமக்கு வாழ்க்கையில் லட்சியமே தெரியாமல் போயிருக்குங்கிறார் நம்முடைய லட்சியம் என்ன இந்த லட்சியத்தை அடையிறதுக்கு என்ன வழிங்கிறத வேதம் தானே சொல்லி கொடுத்துருக்கு அஸ்வாஸ்யா அதுக்கு என்ன பிரமாணம் பகவானுடைய முகந்தான் வா இதுன்னு அஸ்ய மகதோ பூத் அஸ்ய நிஸ்வசிதமே ந நிஸ்வசிதமே தத் எதிர்க்வேதா பிருகதாரண்ய கோபநிஷத் நாலு நாலாவது அத்தியாயம் நாலாவது பிராமணம் பத்தாவது மந்திரம் பாருங்கோங்கிறர் ஆக இந்த இவருடைய மூச்சுக்காற்று தான் வேதங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு ஆகவே இவருடைய திருமுகத்திலிருந்து தான் வேதங்கள் வந்தன வாக்விவருத்தாச்ச வேதாக நான் சொன்னது முண்ட கோபநிஷத்தில் இருக்குது அக்னிர்மூர்தா சக்ஷுஷி சந்திர திசஸ்ரோத்ரே வாக்விவருத்தாச்ச வேதாகா அப்படின்னு முண்டக்கோபனிஷத்தில் இருக்கு ரெண்டாவது முண்டக்கத்தில் முதல் கண்டத்தில் வருகிறது முதல் கண்டமோ ரெண்டாவது கண்டமோ சரியாக ஞாபகம் இல்லை பாருங்க ஆக இந்த அளவில் இன்றைய வகுப்பை விஷ்ணு சாஸ்திரநாம வியாக்கியான வகுப்பை நிறைவு Vishnum விஷ்ணும் ஜிஷ்ணும் Vishnum பிரபவிஷு மகேஸ்வரம் அனைம் நமாருஷோத்தமம் நமஸ்தனன் சகசிரமூர் சகசிரபாட்சிபாஹவே சகசிரே புருஷா சாஸ்வோட்டிணே நமவிந்தநீர்த்தோவிந்தோவி சத்குநா மாராஜ கீ ஜ